ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நம்முடைய சனாதன தர்மங்களை நம் தர்மசாஸ்திரம் வேதம் புராணங்கள் எப்படி காண்பிக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக பார்த்துன்னு வரும் அதில் முக்கியமான ஒரு தர்மத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது வைசாக மாத மகாத்மியம் இது ரொம்ப முக்கியமான ஒரு மகாத்மியம் அதாவது இப்போது வைசாக மாதம் நடக்கிறது வைசாக மாதம்னா சாந்திரமானப்படி அமாவாசையை முடிஞ்சு அடுத்த அமாவாசை வரைக்கும் கணக்கு அப்படி சைத்திரம் முடிஞ்சு இப்போது போன அமாவாசைக்கு மறுநாளிலிருந்து ஆரம்பித்து வைசாக மாதம் ஆரம்பித்து நடக்கிறது இந்த வைசாக மகாத்மியம் புராணங்களில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு அதை நாம் அடுத்தடுத்த உபன்யாசங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வைசாக மகாத்மியம் ரெண்டு புராணங்களில் விரிவாக வியாசர் காண்பிச்சிருக்க பத்மபுராணத்திலே இருக்குது ஸ்காந்த புராணத்திலே இருக்குது ஸ்காந்த வைசாக மகாத்மம்னு இருபத்தஞ்சி அத்தியாயத்தில் சொல்கிறார் இந்த வைசாக மகாத்மியங்கிறது ஏன் உயர்ந்தது இந்த வைசாக மாதம் ஏன் உயர்வு அந்த மாதத்தில் நாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யணும் அந்த காரியங்கள் எல்லாம் செய்யறதுனால நமக்கு எவ்வளவு மடங்கு பலன் அதிகமாக கிடைக்கிறது அப்படிங்கிறத ஸ்காந்த புராணம் காண்பிக்கிறது இது அவ்வளவுக்கும் சரித்திரத்தை பத்மபுராணம் சொல்கிறது நிறைய சரித்திரம் மூலமாக கதைகள் மூலமாக வைசாக மகாத்மியத்தை சொல்கிறார் வியாசர் அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வைசாக மகாத்மியம் ஸ்காந்த புராணத்தில் எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா ஏகதா நாரதோ லோக்கான் பரியட்டன்னு பகவத் பிரியகா மசுராயாம் அம்பரீஷம் கிருஷ்ணாராதனமான மாணசம் மகாபாகம் விரதபரம் ததர்ஷ முனிசத்தமாக ச ஆகதம் முனிவரம் சத்ருத்திய நூபச்தமாக பவந்தைவ பப்பிரச்சர்தா திருஷ்டமானசா அப்படின்னு பத்மபுராணம்தான் ஆரம்பித்து கொடுக்கறது இந்த விசாக மகாத்மியத்தை அப்படி ஸ்காந்த புராணமும் அப்படி ஆரம்பித்து காண்பிக்கிறார் யாசர் ஒரு சமயம் நாரதஸ்வாமி அனைத்து லோகங்களையும் அப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே வரார் அப்படி வர்ற பொழுது பாரத தேசத்தில் மதுரையில் மதுரா அந்த க்ஷேத்தத்தில் அப்படியே வர்ற பொழுது அம்பரீஷர் என்கிறவரை பார்க்கிறார் அவர் கிருஷ்ணாராதனம் பண்ணிட்டுருக்க பகவான் கிருஷ்ணனை பூஜிச்சுன்ட்ருக்க தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படி இருக்கக்கூடியதான மகாபாகரான அம்பரீஷரை பார்த்ததும் நாரதசுவாமி அருகில் வந்து விசாரிக்கிறார் சௌக்கியமானு விசாரித்தார் நாரதசுவாமியை பார்த்த உடனே வரணும் வரணும்னு ஆசனம் கொடுத்தோ அமர சொல்லி அவர்கிட்ட பேசுகிற பொழுது நாரதசுவாமிக்கிட்ட அம்பரீஷர் கேட்கிறார் என்ன கேட்டார்னா சர்வேஷாமப்பி மாசானாம் தொத்தோ மகாத்மிய ஸ்ருத்தம்மையா புராபிரம்மன்னு யதாச்சோக்தம் ததாத்வயா நாரதசுவாமின்னு உங்களிடமிருந்து பல சந்தர்ப்பங்களில் நிறைய தர்மங்களை கேட்டிருக்கேன் நான் அதை நிறையா பயன்படுத்திகிட்டு இருக்கேன் உங்களை பார்க்கும்பொழுதெல்லாம் என் மனசில் இருக்கக்கூடியதான சந்தேகங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசை உண்டு அதில் இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது கேட்கிறேன் எந்த காரியத்தை செய்யறதாக இருந்தாலும் காலங்கிறது ரொம்ப முக்கியம் காலத்தே பயிர் செய் அப்படின்னு தமிழில் சொல்றது காலம் பார்த்து சாகுபடி பண்ணணும் விவசாயம் பண்ணணும் அப்போதான் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் அதுபோல் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் காலம் பார்த்து பண்ணணும் என்ன டயத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் எப்போ வேணால் எதை வேணால் பண்ணுறதுன்னு செய்யப்படாது இந்த காலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நாரதசுவாமியான உங்களுடைய பார்வையில் இந்த மாதங்களுக்குள்ளேயே எந்த மாசம் ரொம்ப சிறந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லி நான் கேட்கணும் அனாயாசமாக பெரிய பலனை கொடுக்கக்கூடிய மாதம் எது ஸ்ருதம்மயா புராபிரம்மண் யதாச்சோத்தம் ததாத்வயா உங்களிடமிருந்து நாம் முன்னர் கேட்ட தர்மங்கள் போல எந்த ஒரு தர்மத்தையும் உங்களிடமிருந்து கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு அம்பரீஷர் கேட்க நாரதசுவாமி சொல்கிறார் அவருக்கு வைசாஹப் பிரவரோ மாச மாசேஷ்வேதே சுத்தம் இது தஸ்மாத் விஸ்தரேன மாஹாத்மியம் மாதவச நாரதசுவாமி அவருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார் எல்லா மாசங்களை காட்டிலும் வைசாக மாதத்துக்கு ரொம்ப உயர்வு ஜாஸ்தி என்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறார் விரிவாக அந்த அம்பரீஷருக்கு அவர் ரொம்ப உற்சாகத்தோடு கேட்கிறார் அம்பரீஷர் அப்போது நாரதஸ்வாமி சொல்கிறார் மயா பருஷ்ட புரா பிரம்மா மாச தர்மான் புராதனான் வியாஜார புரா புரோக்தம் யச்ஜய் பரமாத்மனா பரீஷா சொல்கிறேன் எனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னா என் தகப்பனாரான பிரம்மாவிடமிருந்து நான் தெரிஞ்சேன் அடிக்கடி என் தகப்பனார் சொல்லுவார் நிறைய தர்மங்கள் எனக்கு சொல்லியிருக்கார் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கார் அவர் சொல்கிற பொழுது மாதங்களுக்குள்ளேயே எது சிறந்தது அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கார் தத்தோ மாசா விசேஷோக்தாக கார்த்திகோம அகயே வச்சா மாதவஸ்தேஷுவை சாக்கம் மாசானாமுத்தமம் யதாது நான்கு மாசங்களை ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கார் ஒவ்வொரு மாசத்திற்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு பன்னெண்டு ரொம்ப விசேஷமான மாசம்தான் அப்படின்னு சொன்னாலும் கூட என் தகப்பனாரான நான்கு மாசங்களை ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கார் கார்த்திக மாசம் மாக மாசம் சைத்ர மாதம் வைசாக்க மாதம் இந்த நான்கு மாதங்களில் ரொம்ப உயர்வாக சொன்னது மாத்திரம் இல்லாமல் வைசாக மாசத்தை ரொம்ப உயர்வாக எனக்கு சொன்ன நான் அதை அப்படியே சொல்கிறேன் மா தேவ சர்வஜீவானாம் சதைவேஷ்ட பிரதாயக தானயக்ஞவிரத ஸ்நானீகி சர்வ பாபவினாசனா எல்லா மாதங்களுக்குள்ளேயும் வைசாக மாதம் தாயார் மாதிரி மா தேவ சர்வ உள்ள அனைத்து ஜீவராசிகள் பசுபக்ஷிகள் மரம் செடி கொடிகள் அனைத்துக்குமே தாயார் மாதிரி இந்த வைசாக மாதம் ஆகையினாலே தான் மரம் செடி கொடிகள்லாம் பழைய இலைகளை பூரா உதிர்த்துடும் வைசாக மாதம் பிறக்கிற சமயத்தில் புதுசாக துளிர் விட்டு இலைகள் வரும் வசந்தம்னே பேர் வசந்த இந்த சமயத்தில் தான் வருது அதே போல தான் இந்த தானியங்களெல்லாம் வைசாக மாதத்தில் வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சால் வண்டு வராது அந்த தானியங்கள்லாம் ரொம்ப சாரவத்தாக ஜீவசக்தியோடு இருக்கும் நல்ல வெயில் அடிக்கும் வைசாக மாதம் அக்னிநக்ஷத்திரம் வரும் அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் அந்த தானியங்களெல்லாம் காய போட்டு காற்று இல்லாத வெயில் அது ஆகையினாலே தானியங்கள்லாம் காய போட்டால் மண்ணு படாத அதில் காற்றடித்தால் மண்ணு விழுந்துடும் காற்று வராது அந்த சமயத்தில் அந்த தானியங்களெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சால் சாரமாக இருக்கும் அப்படி இந்த உலகமே புதுஷாக புதுப்பிக்கப்படுறது இந்த வைசாக மாதத்தில் அப்படிங்கிறதுனால தான் தாயார் மாதிரி இந்த மாதம் ஆகையினாலே தானயஜம் விரத ஸ்நானிஹி சர்வபாப விநாசனஹா இந்த வைசாக மாதத்தில் செய்யக்கூடியதான தானம் வைசாக மாதத்தில் செய்யக்கூடியதான யஜம் வைசாக மாதத்தில் செய்யக்கூடியதான விரதங்கள் வைசாக மாதத்தில் செய்யக்கூடியதான ஸ்நானம் இவைகள்லாம் போகாத பாபங்களெல்லாம் கூட போயிடும் அனைத்து பாபங்களையும் போக்க வல்லது இந்த மாதம் தர்மயஜ கிரியாசாரா தப்சார சுரார்ச்சிதா இந்த மாதம் எவ்வளவு சிறந்தது அப்படின்னா அது சொல்லி முடியாது எது மாதிரி அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்